அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழித்தலும் நீட்டலும் வேண்டா அதாவது பெரியோர்கள் உலகம் அப்படின்னா உலகம் என்பது உயர்ந்தோர் ஆக உயர்ந்தவர்கள் தவத்திற்கு பொருந்தாதது என்று சொல்லப்பட்ட விஷயங்களை அதாவது கூடா ஒழுக்கத்தை நாம் நன்றாக நீக்கிவிட்டோமே ஆனால் தலையிலுள்ள ரோமங்களை அல்லது முடியினை மழிப்பதோ அல்லது சடையாக்குவதோ தேவையில்லை என்பது கருத்து கூடாது முடியை வளர்க்கக்கூடாது என்பது இங்கு கருத்தல்ல உலகம் பழித்ததை ஒழிக்க வேண்டும் என்பது தான் முக்கியம் ஆக அது வேண்டியதில்லை என்பதில் இங்கே நோக்கம்னு நினைக்கக்கூடாது அப்படி பார்த்தா அவருடைய படத்திலேயே அவருடைய திருவள்ளுவருடைய திருவுருவத்திலேயே அந்த நீட்டல் இருப்பதை பார்க்கிறோம் ஆக வேடம் முக்கியம் அல்ல ஒழுக்கம் முக்கியம் என்பது தான் இந்த குரலின் பொருள் அதற்கா வேடம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை வேடம் ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படவில்லை என்றால் அந்த வேடத்தால் என்ன பயன் என்பது கருத்து ஆக வேடத்துக்கும் சில நன்மை இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது வேடம் தரித்தால் நமக்கு அந்த மனப்பான்மை வரும் என்கின்ற எண்ணத்தில் தான் வீரர்கள் அந்த உடையை தரித்து டாக்டர்கள் வக்கீல்கள் போன்றவர்கள் அந்த உடையை தரித்து நோக்கம் என்னென்னா அந்த ஒழுக்கம் நமக்கு வரும் வர வேண்டும் என்கிற எண்ணத்துக்காக அப்படி செய்கிறோங்கிறதையும் மறக்கக்கூடாது ஆக தவம்ங்கிறது மனத்தை சேர்ந்தது அந்த மனசில் தான் கவனம் தீய ஒழுக்கங்களுக்கு அதில் இடம் கொடுக்காமல் வாழ்ந்தால் அதுவே போரும் வேடத்தினாலேங்கிறது தாற்பயம் இல்லைங்கிறது கருத்து வேடநெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் வேட நெறி நிற்பார் வேடம் மெய் வேடமே ஆக வேடம் உள்ளத்தை காட்டும் ஒழுக்க வழியாக இருக்க வேண்டும் இல்லையேல் வேடம் பயன்படாது அப்படிங்கிறது தான் கருத்து அதாவது துறவு தவம் இதுக்கு உறவுகளாக இருக்கக்கூடிய மொட்டையடித்தல் சடை வளர்த்தல் என்பது அந்த ஒழுக்கத்தை நன்றாக பின்பற்றுவர்களுக்கு தான் பொருத்தமானது அழித்தபடி படைத்து விளையாடுவானை ஆலவாயானை அடல் அரிமான் ஏற்றை கிழித்த வதழ்உடுத்து வெள்ளிமன்றுள் ஆடும் கேடிலியை தொழுதிருக்கக் கிடைத்த மேலோர் பழித்தலும் வாழ்த்தலும் எரிவாட்படையும் சாந்தும் பாத்திரப்பால் அடிசிலும் கைவார்த்த கூழும் மழித்தலும் நீட்டலும் தமர்சூழ் வளமை நாடும் வருங்காடும் ஒருபடித்தாய் மதிப்பறுத்தாமே மதுரை பதீற்றுப்பத்து நாற்பத்தெட்டாவது பாடல் இவ்வாறு சொல்லியிருக்கிறது பரஞ்சோதி முனிவர் உலகம் பழித்ததை ஒழித்து மெய்யான பரம்பொருளை பற்றி நிற்பவர்கள் மழித்தலும் நீட்டலும் வேண்டார் என்று சொல்லியிருக்கிறார் வேண்டார்னு சொன்னால் அது முக்கியம் இல்லை இந்த ஒழுக்கம்தான் முக்கியங்கிறதை அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மனு தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது ஆறாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் ஞான வேஷங்கள் இல்லாமலும் கூட எல்லா ஜீவராசிகள்லேயும் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு தர்மத்தை கடைபிடியுங்கள் வெளி அடையாளங்கள்லாம் இந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு காரணம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறது பதவரையை படிக்கலாம் உலகம் பெரியோர்கள் பழித்தது தவ வாழ்வுக்கு பொருந்தாதென்று பழித்திருக்கும் செயல்களை ஒழித்து விடின் நீக்கி விட்டுவிட முடியுமானால் மழித்தலும் மொட்டையடித்து கொள்ளுதலும் நீட்டலும் சடை போட்டு வேண்டா தேவையில்லை பெரியோர்கள் தவ வாழ்வுக்கு பொருந்தாதென்று பழித்திருக்கும் செயல்களை நீக்கி விட்டுவிட முடியுமானால் மொட்டையடித்து கொள்ளுதலும் சடை போட்டு கொள்ளுதலும் தேவையில்லை தேவையில்லை என்பதை முக்கியம் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக அப்படி ஒழுக்கத்தோடு இருந்து வேஷத்தோடு இருக்கிறவர்களே சரியாக இல்லைன்னு நாம் நினச்சிக்கக்கூடாது ஆகவே இந்த குரலை கவனமாக புரிந்து வேண்டும் எதில் முக்கியமான கருத்துங்கிறத பார்த்துக்கணும்